வணக்கம் மே பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஒடிசா மாநிலத்தின் உதயம் உட்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது இரண்டு ராமப்பா கோவில் தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று இந்தியாவில் கேரள மாநிலத்தில் புதிய குதிக்கும் சிலந்து வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நான்கு உலக வங்கியின் புதிய தலைவர் டேவிட் மல்பாஸ்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 இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த மாநில முதல்வர் ஒரு நபர் ஒரு கார் கொள்கையை அறிவித்தார் இரண்டு கால்பந்து தொடருக்கான பிஃபா தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பெற்றுள்ள நாடு எது மூன்று மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தீவின் ஆட்சி மொழி எது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் ஜி டிஜிட்டல் பொருளாதார மந்திரி கூட்டம் எங்கு நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி